நித்திபாளையம் தவ திரு சாது சுவாமிகள் இன்றைக்கு இங்கே வர இயலவில்லை என்றாலும் கூட அவர்கள் சார்பாக தவ்திரு முத்து அவர்கள் வருக விழுந்திருக்கிறார்கள் சாது ராஜேந்திர சுவாமிகள் அவர்களின் கட்டுரையை உரையை சுயமாம் சோதி வேறுவோர் சுடர் உண்டோ என்னும் தலைப்பில் அமைந்த அந்த உரையை தவிர்த்திரு முத்து அவர்கள் வழங்குவார்கள் நான் இவன் தான் அவன் என்று நவீன்தறியாத உழந்த நாயினருக்கு தான் அமரும் நிலை இது வேதாந்த உபசாரம் இது தானே தானாய் மூன மொழி இயவன நான்மரையும் உபநிருத மொழி முடிவு காட்டும் ஞானகுரு தேசிகனை ஞாபகத்தும் பாவகத்தும் இந்த கைவழிய நவநீத மாநில இரண்டாவது மாநாட்டை ஏற்பாடு செய்ய முதல் மாநாட்டிலே உறுதியெடுத்து கொண்டபடி மிக சிறப்பாக நடத்தி மதிப்பிற்குரிய கோவிலூர் ஆதினம் அவர்களுக்கும் அதற்காக அயராது பாடுபட்ட அனைத்து ஆத்ம இங்கு வருகை தந்துள்ள அனைத்து சச்சங்க அன்பர்களுக்கும் அனுபவிகளுக்கும் மும்முச்சுகளுக்கும் எனது அன்பு வணக்கம் சுயமான் சோதி சுடருக்கு வேறு சுடர் உண்டோ என்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் பேசுவதற்கு முன் சுருக்கமாக எனது குருமார்களை பற்றி சொல்ல விளைகிறேன் மன்னூர் என்ற கிராமத்தில் ஸ்ரீ ராமானந்தர் ஏற்படுத்தி சுமார் நூற்றி ஆண்டுகள் ஆகிறது ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் ஆண்டு அவரது தொன்னூறாவது வயதில் சமாதி அடைந்தார் அவருடைய பிரதான சிசியரான ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் கோவை பேரூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசிரமம் அமைத்தார் அவருடைய பிரதான சிசியர்களில் ஒருவரான சாது ராஜேந்திர சுவாமிகளாகிய நான் அவரிடம் உபதேசத்தோடு அனுபவமும் கேட்டு அறிந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவர் அவருடைய தொன்னூறாவது வயதில் சமாதி அடைந்தார் அதன் பிறகு திருநெல்வேலி இடைக்காலில் உள்ள பாலக்காடு ஸ்ரீ ராமானந்த ஆசிரமத்தின் கிளையிலும் பல்லக்கால் பொதுக்குடி சிறல ஸ்ரீ பெருமானந்தர சுவாமிகள் நடத்தும் சச்சங்கங்களில் கலந்து கொண்டும் சுருதிகள் வாசித்தும் வேதாந்த விளக்கங்களை கேட்டும் அறிந்து சில ஸ்ரீ பெருமானந்த சுவாமிகள் இரண்டாயிரத்தி ஆண்டு சமாதி அடைந்தார் அதன் பிறகு தொடர்ந்து திருநெல்வேலி பள்ளக்கால் பொதுக்குடியில் அவருடைய பிரதான சீரரான திரு இசைக்கிமுத்து என்பவர் தலைமையிலும் கோவை தீச்சிப்பாளையத்தில் எனது தலைமையிலும் சற்றங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இனி சுருதியாதிகளில் சொல்லப்பட்டுள்ள தாதாத்மி திரியம் தாபத்திரியம் வஸ்துக்களின் விதங்கள் பஞ்ச தத்துவமசி மகா பற்றி நான் பேசவிடுகிறேன் தாதாத்மே திரியம் வேதனில் தாதாத்மியம் என்பது மூன்று விதமாக இருக்கும் சகஜ தாதாத்மியம் பிராந்தி தாதாத்மியம் தர்ம தாதாத்மி என்பதாகும் சகஜ தாதாத்மம் என்னவென்றால் இரும்பினை விடுவது போல அதாவது தப்தாய பிண்டம் போல சுளித்திலிருந்து அறிவு வெளிப்பட்டு அகங்காரத்தோடு கூடி நான் என்று அபிமானித்து வருவது சகஜ என்று சொல்லப்படும் பிராந்தி தாதாத்மியம் என்னவென்றால் முன் எந்த நிறத்தை காட்டுகிறோமோ அதே நிறமாக காட்சி தருவது போல அகங்காரத்தோடு கூடிய அறிவு சாட்சியோடு கூடி நான் கர்த்தா போக்தா சுகி துக்கி என்றும் நான் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்றும் அபிமானித்து வருவது பிராந்தி என்று சொல்லப்படும் கர்ம தாதாத்மே என்னவென்றால் மாடும் வண்டியும் சேர்ந்தால் தான் கர்மம் நடக்கும் சேரவில்லை என்றால் கர்மம் நடக்காது அதுபோல அறிவுடன் கூடிய அகங்காரம் சடமான சரீரத்துடன் கூடினால்தான் கர்மம் நடக்கும் இல்லை கர்மம் நடக்காது இதுவே கர்மோ தாதாத்மியம் என்று சொல்லப்படும் இத்தாதாத்மியங்கள் எவ்வாறு நீங்கும் என்றால் சகஜ தாதாத்மியம் பிராரத்த கர்ம நாசத்தால் நீங்கும் அதாவது பிராரத்த கர்மம் சடமான சரீரத்துக்கு அன்றி சாட்சியான எனக்கு இல்லை என்று விசாரித்து எதிரிட்டு அறிந்து தெளிந்தால் சகஜ நீங்கும் பிராந்தி தத்துவ ஞானத்தால் நீங்கும் அதாவது முப்பத்தாறு தத்துவங்களில் முப்பத்தைந்து தத்துவங்களும் சடம் என்றும் முப்பத்தி ஆறாவது தத்துவமான பிரம்மஸ்வரவுமே நான் என்று விசாரித்து 35 தத்துவங்களின் எதிரிட்டு அறிந்தால் அறிந்து தெளிந்தால் பிராந்தி தாதாத்மியம் நீங்கும் கர்ம தாதாத்யம் நனவில் சுழ்த்தியால் நீங்கும் அதாவது சுழ்த்தியில் கர்மம் இல்லாமினாலும் ஜாக்கிரத்தில் கர்மம் செய்யாமல் இருப்பதனாலும் கர்மத்தை நிஷ்காமியமாக செய்வதனாலும் கர்ம தாதாத்யம் நீங்கும் இப்படி தாதாத்மிய திரைங்களை விசாரித்து எதிரிட்டு அறிந்த தெளிந்த அறிவு சுயமாம் சோதி சுடருக்கு வேறொரு சுடர் வேண்டுவதுண்டோ தாபத்திரியம் ஏதுமே தாபத்ரியம் என்பது மூன்று வகைப்படும் ஆதி ஆத்மீகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்பதாகும் ஆத்மீகம் என்பது ஒருவருக்கு ஜென்மாந்திர கர்மத்தினால் சரீருக்கு வரக்கூடிய தீராத நோயினாலும் சேதனமுடைய பொருந்திய மற்ற ஜீவராசிகளால் ஏற்படும் துன்பங்களே ஆதி ஆத்மீகம் எனப்படும் ஆதி பௌதிகம் என்பது சித்து பொருந்தாத இடி மின்னல் காற்று நெருப்பு நீர் சுவர் போன்ற அசேதன பொருள்களால் ஏற்படும் துன்பங்களே ஆதி பௌதிகம் எனப்படும் ஆதி தெய்வீகம் என்பது கற்பந்தரித்தல் உண்டாதல் வளர்தல் நரை கிரை அஞ்சானம் போன்ற துக்கங்களே ஆதி தெய்வீகம் எனப்படும் இப்படி தாபத்திரங்களால் ஏற்படும் துக்கங்கள் சரீரத்துக்கே அன்பி ஆத்மாவான எனக்கில்லை என்று விசாரித்து எதிரிட்டு அறிந்து தெளிந்த அறிவு சுயமாம் சோதி சுடருக்கு வேர் சுடர் வேண்டுவதுண்டோ வஸ்துகளின் விதங்கள் வஸ்துக்களின் விதங்கள் ஏதனில் வஸ்துக்களின் விதங்கள் விஜாதிகம் சுஜாதிகம் சுபகத பெத்த சகிதம் சுபகத பெத ரகிதம் என்பதாகும் விஜாதிகம் என்பது மரத்திற்கும் கல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை போல் ஜீவனிடத்திலே சித்துக்கும் ஜடத்துக்கும் உள்ள வேறுபாடு விஜாதிகம் எனப்படும் உயிருள்ள பொருளுக்கும் உயிருள்ள பொருளுக்கும் உள்ள வேறுபாடு மேலும் சுஜாதிகம் என்பது மா வாளை போல மரத்திற்கும் மரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை போல் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று ஜீவர்களிடத்தில் உள்ள சித்துக்கும் உள்ள வேறுபாட்டைப் போல வேறுபாடு சுஜாதிகம் எனப்படும் சுபகத விதம் சகிதம் என்பது ஒரு மரத்தில் உள்ள பழம் பூ கால் இலை போல ஒரு சரீரத்திலே முப்பத்தைந்து தத்துவங்களாக உள்ள கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்த கர்ணம் விளங்குகிற வேறுபாடு சுபகத சகிதம் எனப்படும் இந்த சரீரத்துக்கு முத்துன்னு பேர் கொடுத்துருக்காங்க இப்போ முத்துன்னு கூப்பிடும் போது தனியா கர்மேந்திரம் தனியா அந்த கர்ணம் தனியாக போவாது இல்லை தான் போகுது என்பது முப்பத்தி ஆறாவது அவஸ்தைகளும் எதிரி நாமரூபத்துக்கு இடமான ஜாக்கிர அவஸ்தைக்கும் சச்சிதாரத்துக்கு இடமாகிய துரியாதே அவஸ்தைக்கும் நடுநின்ற விஞ்ஞானத்துக்கு இடமாகிய சுளுத்தி அவஸ்தையில் தூங்கி மாயக்கிடமாகிய சொப்பன அவஸ்தையில் அதோமுக வெறுத்தி கண்ணாய் விவகரிக்கும் சீவனுக்கு அறியாமையினால் நாமரூப்பத்தை அடையாதவனாய் இருந்தும் அடைந்தவன் போலாகிறான் அகம் சொருப்பத்தை விடாதவனாயிருந்து விட்டவன் போலாகிறான் அது எவ்வாறு எனில் அனித்தியமான தேகமே நான் ஜெகமே எனது என்று நிச்சயமாக கொண்டு அடைந்தவன் போலாகிறான் அறிவு சொருமாக தன்னை சுளுத்தியில் அறிவு தன்னை விடாது இருந்து விட்டவன் போல் ஆகிறான் இப்படி அஞ்சானத்தினால பஞ்ச கோசு வசப்பட்டிருப்பதை விசாரித்து எதிர்ப்பு அறிவது எப்படி எனில் அன்னமய கோசம் மண்ணில் விழுந்த அன்னப்பானாதிகளை உண்டதினால் சர்மம் உதிரம் மாமிசம் நரம்பு எலும்பு மஜ்ஜை என்ற ஆறு சர்க்கோச தத்துவத்தினால் பஞ்சீகரிக்கப்பட்டு தூள சரீரமாயும் கரசரண அவயவங்களாய் ஸ்தம்பம் போல் தோற்றப்பட்டது சரீரம் இந்த சரீரத்தை அபிமானித்து வருவது எப்படி என்றால் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் நான் பருத்தேன் நான் இழைத்தேன் நான் நசித்தேன் நான் ஆண் பெண் அலி என்றும் நான் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்றும் நான் பிரம்மச்சாரி சந்யாசி கிரகஸ்தன் என்றும் நான் ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் என்று பலவாறாக அமி இந்த சரீரம் இளமையில் நோய் இல்லாமலும் நல்ல உணவு உட்கொள்வதாலும் வளர்கிறது முதுமையில் உணவு உட்கொள்ள இயலாமையினாலும் வியாதினாலும் நோய் வாய்ப்பட்டு மண்ணிற்கே இரையாகி என்று விசாரித்து எதிரிட்டு அறிவதனால் அன்னமய கோஷமும் நான் அல்ல அடுத்து சமஷ்டியான பிராணமய கோஷமாவது சரீரத்தை நிலை நிறுத்தவும் தர்மேந்திரியம் ஞானேந்திரியம் காரியப்படுத்தவும் தேகத்தில் பசிதாகம் உண்டு பண்ணவும் உண்ட அன்னபானதிகளை சமன்படுத்தவும் மேலும் சரீரத்தில் நான் ஊமை ஊனன் சப்பானி நான் கால் ஊனமுடையவன் ஆகிய இவைகளெல்லாம் பிராணியினால் உண்டாகிறது என்று விசாரித்து எதிரிட்டு அறிவித்தனால் பிராணமய கோஷமும் நான் அல்ல அடுத்து சமஷ்டியான மனோமய கோஷமாவது சங்கல்ப விகல்பக்கு உடையதாகும் நான் சோகி நான் மோகி நான் ரோகி நான் கோகி நான் குரோதி நான் துவேசி நான் செய்விடன் நான் குருடன் இது போதான அபிமானங்களையும் வாசன வசப்பட்டு கர்மத்தை செய்வது மனம் என்று விசாரித்து எதிரிட்டு அறிவதனால் மனமய கோஷமும் நான் அல்ல நிஞ்சானமய கோஷமாக மனம் அறியாமினால் வாசன வசப்பட்டு செய்கிற கர்மங்களை தான் செய்வதாக எண்ணி நான் கருத்தா வேண்டும் நான் நிச்சயவான் நான் பத்திவான் நான் வித்தி நான் புத்தி சாதுரன் நான் யோக நான் விரதம் நான் பண்டிதன் நான் எல்லாம் அறிவேன் என்று மன சங்கல்பங்களுக்கு துணை நிற்பது புத்தி என்று விசாரித்து எதிர்க்கறியதனால் விஞ்ஞனமய கோஷமும் நான் அல்ல ஆனந்தமய கோஷமாவது ஆனந்தம் நான் சந்துஷ்டன் நான் சாந்தன் நான் ராசதன் நான் தாமதன் நான் அனுர்தன் நான் ஜடன் நான் துக்கன் நான் மூடன் நான் அஞ்சானி நான் துஷ்டன் நான் மோகிதன் நான் விவேகி நான் பிராந்தன் என்ற தூள சூட்ச சரீரங்கள் வருவதற்கு காரணமாயும் நான் ஆனந்தமாக இருந்தேன் என்ற போக்தத்துவமும் ஒன்றும் தெரியவில்லை என்ற அஞ்சானமும் இருப்பதை விசாரித்து எதிர்த்து அறிவதனால் ஆனந்தமய கோஷமும் நான் அல்ல அன்னமயத்தையும் விட்டுட்டான் பிராணமய கோஷத்தையும் விட்டுட்டான் மனோமய கோஷத்தையும் விட்டுட்டான் விஞ்ஞானமய கோஷத்தையும் விட்டுட்டான் இப்ப ஆனந்தமயன்ல வந்து அவன் அதை விடல அவன் வந்து அங்க அந்த இது காட்டுது நான் ஆனந்தமா எல்லா விட்ட இடத்துல ஆனந்தமா இருக்கேன் அப்படிங்குறது காட்டுது அது நம்ம குருமுகமா அதை விசாரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி விசாரித்த சீவனுக்கு நிஷ்காமிய புண்ணிய கர்ம பலத்தினால் சுத்தி வந்து அதன் வழியாக சாதன சதுஷ்டம் கூடி அதன் வழியாக சர்க்குரு லாபம் உண்டானதுனால மகாவாக்கியார்த்தம் குரு உபதேசிக்க சிஷ்யம் கேட்டு சிந்தித்து தெளிந்தார் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி அடைவான் ஆகவே முடிவான முடிவாகிய தாண்டவரசாய சுவாமிகள் கைவலை நவனிதம் என்ற நானசா ஞானசாத்திரத்தில் கூறியிருக்கிற கவி என்னவென்றால் அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்னும் அறிவற்ற குதர்க்க முலர்க்கு அனவஸ்தை படமாய்த்தீரும் அறிப்படும் பொருளும் நீயல அறிபடா பொருளும் நீயல்ல அறிபொருளாகவும் நீ அனுபவித்து அறிவாய் நீங்கள் அமாவாசை விளங்கி கொண்டிருக்கிறபடியால் இவைகள் சப்தரசமாக விளங்குமே அல்லாமல் அர்த்த ரசமாக விளங்க வேண்டுமென்றால் கேட்டு மனநம் செய்தால் தத்துவ பெயர்களும் அதற்கான அனுபவமும் சூட்சமான ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் அப்படி பொருந்துவதை விசாரித்து எதிர்த்து அறிந்தால் அதுவும் அதிசூட்சுமமாக அதீதப்பட்டு பீஜரபமாகியும் தானே தானாகியும் சர்வத்துக்கும் சாட்சியாகியும் எங்கும் பிரகாசமாயும் சச்சிதானந்த சொர்வமாயும் நனவில் சுணுத்தி அனுபவம் கைகூடும் இதனை ஆண்டோர்களும் சான்றோர்களும் அனுபவித்து உபதேசித்தும் வாழ்ந்தும் காட்டிலும் இருப்பதால் நாமும் நம்பிக்கையுடன் அவ்வழி நடந்து அனுபவித்து சீவல் முத்தர்களாகவும் இதேக முத்தர்களாகவும் தன்னிலை பெறுவோமாக என்று கூறி இங்கு பேச வாய்ப்பு எடுத்திருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் முத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்